புதிதாக நபி அணிந்தார் என்று கூறுவார்கள் அபுதாவோ நான்கு பூஜ்ஜியம் இரண்டு கூறுகிறார்கள் இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே நீயே புதிய ஆடையில் எனக்கு அணிவித்தாய் இதன் நன்மையையும் இது செய்யப்பட்டதன் நன்மையையும் உன்னிடம் கேட்கிறேன் மேலும் அதன் தீமை மற்றும் அது செய்யப்பட்டதின் தீமையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன்